ஆயிஷா அவர்கள் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய ஆடையில் உள்ள இந்திரியத்தை தாம் கழுவியதாகவும் அந்த ஆடையில் ஆங்காங்கே சில இடங்களில் அதன் ஈரத்தை பார்த்ததாகவும் கூறினார்கள்